على حاله وتحدثي مصليا وتسليما كثيرا وبعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض اعدت للمتقين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام بادرو بالاعمال هل تنتظرون إلا فقرا منسيا او غنى او او او او متغيا مرضا موتا مجهزا الدجال فشر غائب ينطلر رواه صدق رسول الله صلى الله صلى عليه ஃபக்கரன் முன்சிய அவுனன் முத்துலியுள்ள ஒலமக்களே பெரியவர்களே சகோதரர்களே சிறப்பான இந்த நேரத்தில் நல்ல கூடிய அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு சபையிலே நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் அல்லாஹு நமக்கு சிறப்பான இந்த ரமலானை தந்த நோக்கமே இதற்காகத்தான் அடிக்கடி நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விடயங்களை பார்த்து ஈமானை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தக்குவாவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்துக்காகத்தான் சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல சுத்தால் எங்களுக்கு இந்த நோன்பை தந்திருக்கிறார் எங்களை பசியில் போட என்ற தேவை அல்லாஹுக்கு இல்லை ஏதோ குறிப்பிட்ட நேரம் தாகித்திருக்கிறது சாப்பிடாம இருக்கிறது இதன் மூலம் எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே சகோதரர்களே இந்த ஒரு மாத காலமாக நாம் ஈமானுடைய பயிற்சியை தக்வாவுடைய பயிற்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு இது ஒரு தெளிவாக சொல்லப்படுகிறது يا வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அவர்களுக்கும் நாம நோன்ப கடமையாக்கி இருந்தோம் அதே போல உங்களுக்கும் வருடத்துல ஒரு மாதம் நாங்க நோன்ப கடமையாக்கி இருக்கிறோம் ஏன் இந்த நோன்பு பிடிக்கிறதுனால நீங்க தக்குவா உள்ளவர்களாக இமான் தாரிகளாக மாறணும் என்பதற்காக அதனால தான் புகாரியுடைய ஹதீஸ்ல நம்ம பாக்குறோம் அரின் பிடிக்கிறதோ எங்க வயிற்றுக்குள்ள எப்படி சாப்பாடு இறங்குதில்லையோ குறிப்பிட்ட நேரத்தில் இதே போல சகோதரர்களே எங்களுடைய கண்ணும் நோம்பு பிடிக்கணும் எங்கும் நோம்பு பிடிக்கணும் எங்களுடைய வாய் நாவும் நோம்பு ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு பிடிக்கணும் அல்லாஹு தாலாது தடுத்திருக்கிறோம் சகோதரர்களே அவற்றிலிருந்து எங்கையை தாழ்த்தி கொள்ளணும் அதே போல எங்களுடைய எங்களுடைய பாதுகாத்துக் கொள்ளணும் அதே போல சகோதரர்களே எங்களுடைய அவயவங்களை உறுப்புகளை எந்த ஒரு நபர் நோன் பிடிச்ச ஒரு சகோ நோம்பு பிடிச்ச ஒரு முஸ்லீம் சகோதரர்களே கெட்ட வார்த்தைகளை விடவில்லை ஆனால் நோன்பு கொண்டு ஏனைய காலங்கள்ல மாதிரி பொய்ய பேசுகிறார் பேசுகிறார் மாற்றமான விடயங்களை செய்கிறார் பேசுகிறார் விட இல்லையோ யார் கெட்ட வார்த்தைகளை விடல்லையோரா அவருடைய சாப்பாட்டையும் அவருடைய குடிப்பையும் விட்டதுல அல்லாஹுக்கு எந்த தேவை இல்லை நபி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஒரு மாத காலமும் எங்கள் பக்குவம் உண்டாகணும் அல்லாஹுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைக்கணும் அதுதான் உண்மையான நோன்பு இந்த நோன்புக்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன கண்ணியமான சகோதரர்களே வருகிறது இருக்கிறதே இது எங்களுக்கு அல்லாகிடம் எங்களை செய்ய முடியாத வேலையை இந்த நோன்பு செய்ய போகுது சகோதரர்கள் எங்காலத்தில் எங்களை எட்டியும் எங்கள் பக்கம் வரமாட்டாங்க அதே மாதிரி பொருள் எங்க என்னுடைய பணம் என்னுடைய பணம் என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அது மௌத்தோட நின்று விடுகிறது எப்ப நாங்கிறோமோ அதோடு பொருள் எல்லாம் நின்று சகோதரர்களே அதனால நோன்பு பாருங்க எவ்வளவு பெருமதி ஆனாமல் ஹதீஸ்ல வருகிறது இந்த நோன்பு அல்லாஹிடத்தில் சொல்லுமாம் இந்த மனிதன் உன்னை பயந்தான் கட்டளையாகிய நோன்பை நோற்றான் நான் இந்த மனிதனை அல்லா இடத்திலே நோன்பு சொல்லுமா நான் இந்த மனிதனை உணவில் இருந்து குறிப்பிட்ட நேரம் சாப்பிடுவதில் இருந்து குடிப்பதில் இருந்து இவனை நான் தடுத்தேன் சகோதரர்களே யாராவது ஒரு விஷயத்தில் போயிட்டு பேசுறதாக இருந்தால் ஜனாதிபதி எனக்கு எனக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் மினிஸ்டி செய்கிறார்கள் இது உலகத்தில் ஜனாதிபதி இடத்தில் எங்களுக்காக பேசுகிறார் அல்லது ஒரு அதிகாரி இடத்தில் எங்களுக்காக பேசுகிறார் என்றால் நாம் எவ்வளவு சகோதரர்களை மதிக்கிறோம் உதவி செய்வோம் ஆனால் சிந்திச்சு பாருங்க எங்களுக்கு அல்லா இவரை மன்னிச்சுடு இவர சொர்க்கத்துக்கு அனுப்பு நான் இந்த நபருக்கு சிபார்சு செய்வதற்காக வந்திருக்கிறேன் சகோதரர்களே அல்லாஹு நோன்புடைய சிபார்சை ஏற்றுக்கொள்ளுவார் இதே போலதான் மாதம் நாங்கோட தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோம் அவர்கள் அதிகம் அதிகமாக குரான் நபி அவர்கள் மட்டுமல்ல சஹாபாக்களும் அப்படித்தான் அதுவும் சகோதரர்களே ஜிப்ரீ அலஹித்து வசலாம் அதிகமாக ரமலானுடைய காலத்துல வருவாங்க ஜிப்ரில் ஹதீஸ்ல வருகிறது ஜில் அலி துவாசலாம் வீட்டுக்கு வருவாங்க சகோதரர்கள் இரவுல இரவுல ஜிப்ரில் அலஹிசலாம் நபி அவர்களுக்கு முன்னால வந்து முழுக்கு ஒரு ஆணையம் முப்பது ஜிசுகளையும் அப்படியே நபி அவர்களுக்கு ஓதிக் காண்பிப்பார்கள் எந்த எந்த வருஷத்தில் நபி அவர்கள் மவுத்தானார்களோ எந்த வருடத்தில் நபி அவர்கள் அந்த வருடத்தில் ஓதிகிட்டார்கள் என்ற விஷயத்தை நாங்க சகோதரர்களே எனவேதான் அல்லஹுல இந்த மாதத்துடைய சிறப்ப இந்த மாதத்துடைய கண்ணியத்தை விளங்கப்படுத்துறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் என்ன சகோதரர்களே மனித சமுதாயத்துக்கு நேர் வழிகாட்டக்கூடிய இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த அற்புதமாக நாங்கள் இந்திய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் சகோதரர்களை உலகத்தில் பார்க்கிறோம் எல்லா விஷயங்களுக்கும் பல உலகத்தில் சில அதாவது ஒரு காலம் ஒரு சீசன் இருக்குது வியாபாரத்துக்கு என்ற ஒரு சீசன் விவசாய சாயத்துக்கு ஒரு சீசன் அந்த சீசன் வந்துட்டா வியாபாரத்துடைய சீசன் சகோதரர்களே வியாபாரத்துடைய சீசன் இந்த கொழும்புல வந்துட்டா எங்கட வியாபாரிகள் சோம்பலா இருப்பாங்களா வீட்டுக்குள்ள சோம்பலா இருப்பாங்களா சகோதரர்களே எவ்வளவு எக்டிவா ஈடுபடுறாங்க எவ்வளவு அங்க மலையை பார்க்க மாட்டாங்க வெயில பார்க்க மாட்டாங்க எவ்வளோ சிரமத்தையும் பார்க்க மாட்டாங்க சகோதரர்களே ஏன் சம்பாதிக்க வேண்டிய காலம் அந்த சீசன்ல கிடைக்கிற லாபம் மாதிரி நடக்கிற வியாபாரம் மாதிரி வேறொரு காலத்துல நடக்காது இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால அவங்க ஓய்வில்லாம வியாபாரிகள் தொழிலாளிகள் உழைக்கிறத நாம பாக்கிறோம் அதே போல சகோதரர்களே இந்த ரமலானுடைய மாதத்தை உலமாக்கள் வர்ணிக்கிறார்கள்சிமுள்ள அமால் மௌசிம் உள்ள அமால் இது அமல்களுடைய சீசன் அதனால தான் ஹதீஸ்ல வருகிறது இந்த மாதத்தில் ஒரு பருளை செய்தால் எழுபது நன்மை அல்லாஹு கொடுக்கொழுதோ சகோதரர்களே இந்த ஒரு சுபக தொழுகைக்கு எழுபது சுபகத்தொழுகைகளுடைய நன்மைகளை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான் ஒரு சுத்து தொகைக்கு ஒரு பரலுடைய நன்மை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் அப்ப இது சீசன் இல்லையா சகோதரர்களே இப்படி யார் நல்லவர்கள் ஈடுபடுத்துறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள் சகாபாக்கில் கேட்கிறாங்க அவர்கள் மனிதர்கள் நல்ல புத்திசாலி யார் திறமையானவர் யார் சகோதரே நாங்க என்ன நல்ல என்ன சொல்லுவோம் நல்லா சம்பாரிச்சிருக்கிறாரு கோடீஸ்வரனா இருக்குது அவர்கிட்ட மார்க்கம் இருக்குதா தீன் இருக்குதாட தொடர்பா இருக்கிறாரா அல்லாவ பயப்படுறாரா சகோதரர்களே இத நாம பார்க்கறதில்ல ஆனா உலகத்துல யார் இந்த வட்டத்துக்குள்ள வாழ்றாரோ சகோதரர்களே அவர் தான் புத்திசாலி அவர் மிக சிறந்தவர் சகாபாக்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே தீன்ல எவ்வளவு முன்னேற்றமோ எவ்வளவு தூரம் இஸ்லாத்துல தீன்ல தொழுகையில அமல் உழைப்புகள்ல முன்னேற்றமோ இதை வச்சு தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அலமது இல்லா அல்லா எனக்கு இதற்கு செஞ்சிருக்கிறார் ஏண்ட சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா நலவை நாடி விட்டான் அல்லா அவர் மீது அன்பு வைத்திருக்கிறான் அல்லா அவர் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அவருக்கு சொத்துக்களை கொடுத்திருக்கிறது அல்ல சகோதரர்களே ஹதீஸ்ல தெளிவா வருகிறது ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை கொடுக்க விரும்பினால் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நல்ல அமல்கள் ஈடுபடுத்துவார் அவரிடத்துல வேலை வாங்குவாண்டா சகாபாக்க உடனே சகாபாக்கள் கேட்கிற வேலை வாங்குற கடை வேலையா இல்லாட்டி தோட்டத்துடைய வேலையா இல்லாட்டி வீட்டுடைய வேலையா சொல்றாங்க முந்தி அல்லாஹு அவருக்கு நல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பான் நல்ல தௌஃபிக் யாருக்கு கிடைக்கிறோம் இது மாதிரி மசிதுக்கு வாரது கொஞ்சம் உட்கார்ந்து அதிகம் அதிகமாக நாம் அல்லா இடத்தில் فعلت ذلك بي فكن يا பயந்திருக்கிறாங்க சக்தியும் என்னுடைய கையிலும் என்னால ஒன்றும் செய்யலயா என்னால நீ நாடாம ஒன்றுமே செய்யலாது நான் எந்த ஒன்றையும் மாட்டேன் எனவே அல்லா நீ அதாவது நல்ல ஈடுபடுத்துவாய் நீ தான் என்னுடைய அதிகாரி நீ தான் என்னை நடத்துகிறவன் என்று சொல்லி நபி அவங்க கேட்கிறாங்க என்ன விளங்குறோம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் பயந்து இருக்கிறார்கள் சகோதரர் ஏண்டா எங்களோட உள்ளம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரெண்டு விரல்களுக்கு இடையில இருக்குது அல்லாஹ் நினைத்து பிரகாரம் பெறகிறார் சகோதரர்கள் எனவே எந்த நேரமும் நாங்க அல்லாஹிடத்துல துவா செஞ்சு கொண்டிருக்கணும் அடியார்களிடத்தில் எங்களை ஈடுபட தெரியா அதனால தான் சகோதரர்களே எங்களுக்கு இந்த அமலா அல்லா தந்திருக்கிறான் தீன்ல முன்னேறதுக்கா இமான சம்பாதிக்கிறதுக்காக அதனால எந்த அளவுக்கு நாங்க தீன்ல முன்னேறுறோமோ சந்தோஷப்படணும் இதுலதான் எங்களுக்கு பெரிய ஒரு அதாவது வெற்றி இருக்குது சகாபாக்கள் இந்த விஷயத்துலதான் சந்தோஷப்பட்டாங்க உலக பொருள்கள் கூட்டு நேரத்துல கவலை அடைகிறாங்க நாங்க பாக்குறோம் பத்தாம் எல்லாம் ஒரு ஜனாதிபதியா அமீரல் இருக்கிறாங்க வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டு அவர்களிடத்தில் உலகத்தினுடைய பொருள்கள் அவங்க சொல்றாங்க நாங்க உலகத்தில் செஞ்ச அமல்களுக்கு நாங்க செய்த தியாகங்களுக்கு அல்ல இந்த உலகத்திலேயே தந்துருவானோ என்று சொல்லி உமர் அலி அல்லாஹன் பயப்படுறாங்க அழுதுறாங்க துவா ஏன் சகோதரர்களே எங்களுடைய அமல்களை வச்சு அதனால வந்தே சிந்திச்சு பாருங்க அவர்களே இமாம் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாங்க சகோதரர்களே அவங்க நன்மாராயம் சொல்றாங்க என்னுடைய இந்த குறைஸ் கோத்திரத்தில் இந்த குறைஸ் வம்சத்தில் ஒரு ஆலிம் வருவார் எம் அருமான் உலகத்தின் எல்லா பகுதிகளையும் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் அறிவால் நிரப்புவார் என்றாங்க நபி சொல்லாஹு அலி அதிகமான கருத்துதீஸ் இமாம் ஷாஃபியை தான் குறிக்கிது அவர்களுடைய தப்பு என்ன அவர்களுடைய அல்லாஹோட அவர்களுக்கு இருந்த தொடர்பு என்ன நாம் இமாம் வரலாறு பார்க்கிறோம் சகோதரர்களே ரமலான் வந்துவிட்டால் அறுபது செய்வார்களா அறுபது குரான் இன்னைக்கு நாங்க குரான் சகோதரர்கள் இன்னைக்கு நான்காவது நோன்பை பிடிச்சிருக்கிறோம் குரான் இறங்கின மாதம் என்று சொல்லுகிறோம் இருக்கிறோம் தொடர்பு வச்சிருக்கிறோம் ஒரு விஷயங்களை விளங்குறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் சகோதரே இந்த விருந்து பொருள் கூட்டாளி விருந்துக்கு கூப்பிடுறது மாளிகைக்கு சகோதரர்களே விருந்துக்கு சந்தோஷப்படுவார் அவருக்கு விருந்து சாப்பிடுறது பெருசு சாப்பாடு அவருக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஏன் ஜனாதிபதிகளுக்கு எல்லாம் ஜனாதிபதியாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிற அவனுடைய விருந்து தான் அளவுக்கு அல்லாஹுடைய எங்களால அவ்வளவு உள்ளவர்களாக இருக்கிறோம் நம்ம தான் படிக்கல நம்ம பிள்ளைகளுக்காவது படிச்சு கொடுக்கிறோமா பிள்ளைகளுக்காக குரான் குரவான் ஓதவே தெரியாது சில நினைக்கிறாங்க இது என்ன எங்க அப்பா ஆச்சிய காலத்தில் இருக்கீது நேத்து வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சகோதரர்களே இந்த குரான் முறை தஜ்வி இன்றைக்கு நேத்து வந்ததல்ல இது ஜிப்ரில் அலைஹிசுவலாம் எப்படி நபி அவர்களுக்கு குரான ஓதி காட்டினார்களோ நபி அவர்கள் எப்படி சஹாபாக்களுக்கு ஓதுங்க தர்த்தீல் என்கிறது ஜிப்ரீல் அலைஹிசாத்து வசலாம் நபி அவர்களுக்கு ஓதி காட்டிய முறை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டிய முறை சஹாபாக்கள் தாபிஐன்களுக்கு ஓதி காட்டிய முறை இதற்கு தான் சகோதரே இன்றைக்கு ஆங்கில பாசையை படிக்கிறதுக்குள்ள விருப்பம் முயற்சி அதே போல ஏனைய பாசைகளை முயற்சி நமது சமுதாயத்தில் நடக்கான படிக்கிறதுக்கான முயற்சி இல்லை விளங்கிறதுக்கான முயற்சி இல்லை பிள்ளைகளை பிள்ளைகளாக ஆக்கணும் முயற்சி இல்ல சகோதர்களே நாங்க பெருமைப்பட வேண்டியது இந்த விஷயத்துலதான் எப்படி இன்னைக்கு நாம் உலகத்துல பார்க்கிறோம் ஒரு ஸ்கூல்ல ஒரு பாடசாலையில் ஒரு மாணவன் ஹை ரிசால்ட் எடுத்துட்டாரு சகோதரர்களே அந்த பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்கள் ஊர் மக்கள் நலம் விரும்பிகள் என்ன செய்வாங்க கௌரவம் அந்த ஹை ரிசால்ட் எடுத்தவருக்கு என்று சொல்லி அவரை புகழ்றதுக்காக அவரை பாராட்டுறதுக்காக இன்றைக்கு விழாக்கள் எடுக்கிறத பாக்கிறோம் கூடாது என்று இல்லை ஏதோ ஒரு வகையில் முன்ன உற்சாகப்படுத்துறதுதான் இந்த உற்சாகம் இன்றைக்கு குரானுக்கு இருக்குதா இந்த உற்சாகம் தீனுடைய விஷயங்கள் கண்ணியமான சகோதரர்களே அல்லா குரான் சொல்ற விஷயங்கள் போட்டி போடுங்க விஷயங்கள் முந்துங்கோ நீங்க அடைய வேண்டிய பாக்கியம் இந்த பூமியுடைய பூமிகளையும் ஒன்று சேர்த்தால் இந்த பூமி எவ்வளவு விசாலமாக இருக்குமோ அதை விட விசாலமான சொர்க்கம் ஒன்று இருக்குது அல்லாஹு அருளோக இந்த இந்த பூமி சேத்தால் போட்டி போடுங்க முந்தி கொள்ளுங்க பல இடங்கள் சொல்றான் ஆனா நாம் அந்த விஷயத்தில் சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம் உற்சமே இல்ல ரமலான் வந்தும் கூட நோன்பு இல்லாமல் எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறார் சகோதர்களே ஒரு நோன்பை விடுறது எவ்வளவு பெரிய குற்றம் அதனாலதான் காரணம் இல்லாம அல்லாஹு தாலா நோம்புறத்துக்கு சில காரணங்களை கொடுத்திருக்கிறார் கஷ்டப்படுத்தாம இருக்கிற ஒரு இடத்துல குறிப்பிடற சகோதர்கள் இமாம்கள் எங்களுக்கு பசியில் இருந்து பழக்கம் இல்லை பசியில் இருந்து பழக்கம் நோன்பு பிடிக்கல நோம்பு தந்ததே சகோதரர்களே இது கட்டாயம் பெரிய சிந்திச்சு பாருங்களை முன்பு வருவதற்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பு ரஜபு மாதம் முஜப்ஜபிலே பாரிபி ரஜபா ரமலான் எங்களுக்கு ரமலானை அடைய செய்வாயாக எங்களுக்கு ரமலானை எத்த செய்வாயாக இது நபி அவர்களுடைய துவா ரமலான் வாரத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன் அமல்களுடைய சீசனாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதனாலதான் நோன்ப காரணம் இல்லாம விட்டுறவங்க நோன்பு அலட்சியம் பண்றவங்க விபச்சாரம் செய்வத விட கெட்டவன் விபச்சாரம் செய்றவனை விட கெட்டவன் ஒரு அறிவருப்பான ஒரு பாகம் தெளிவாக சொல்லப்படுது செய்ய அதற்கு மாற்றமா நீங்க தேவைகளை உங்களுடைய நோய்களை ஏற்படுத்தும் உலகத்தில் புதிய புதிய لم فِي فِي பகிரங்களை அவங்களுக்கு அல்லா கொடுக்கிற சாப்பேடு என்ன முன்னோர்கள் கேள்விப்பட்டிருக்காத நோய் இப்ப நபி இதை சொன்னது சயன்ஸ் காலத்திலே அல்ல எப்போ ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முந்தி பாருங்க முன்னோர்கள் கேள்விப்பட்டிருக்காத நோய் ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ஒரு உம்மத்துல உண்டாகும் சொன்னால் விபச்சாரம் காரணம் புதிய புதிய நோய்களுக்கு எப்படி புதிய புதிய ஐட்டங்கள் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்படுகிறதோ ஜப்பான்ல சைனான்ல கொரியால எப்படி புதிய புதிய சாமான்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய நோய் சகோதரிகளே எய்ட்ஸ் நோய் நாங்க கேள்விப்பட்டது இல்ல நூறு இருநூறு வருஷங்களுக்கு முன்னதாக தெளிவாக ஹதீஸ்ல வருகிறது விபச்சாரத்தின் மூலம் அல்லாஹ் இந்த சாப்பேட்ட உண்டாக்குறான் எனவே கண்ணியமான சகோதரர்களே நோம்புற்றவன் விபச்சாரம் செய்றவனோட மோசமானவன் நோம்புற்றவன் முதுமின தொடர்ந்து சாராயம் அருந்தவன் ஒரு நாளைக்கு ரெண்டு முதுமினுல் கம் சாராயத்தை மதுபானத்தை அல்லது போதை வஸ்துக்களை தொடர்ந்து பாவிக்கிறவர்க விட கெட்டவன் நோன்போன்றவன் ஒருவர் நோன்பு பிடிக்கிறது ஈமானுக்கு அடையாளம் சகோதரர்கள் நடிக்கலாம் ஆனால் அவர் நோன்பா இல்லையா என்கிறது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அதனாலதான் நோன்பாளிகளை அல்லா எப்படி கண்ணியப்படுத்துறான் சொற்கலோகத்தில் அவங்களுக்கு ஒரு வாசம் அவங்களுக்கு வாசல் மஷர் மைதானத்தில் அல்ல நோம்பாளிகள் எங்கே நோம்பாளிகள் சகோதரர்களே அவங்க போறதோட நோம்பாளிகள் அந்த வாசலால நுழையறதோட அந்த வாசல் அடைக்கப்படுதான் எப்படி இது சொர்க்கலோகத்துல அல்ல ஒரு சிறப்பான வாசலையே வச்சிருக்கேன் அது அதே சார் நம்ம பாக்குறோம் அபு உமா அலி அல்லா அபு உமா அலி அல்லா வல்லு நபி அவர்கள்ட்ட வந்து கேக்குறாங்க யாரும் எப்படி கேள்வி யார சொல்லாம் என்ன சொர்க்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க என்ன சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாங்க ஏன் அந்த சகாபாக்களுக்கு சொர்க்கம் போகக்கூடிய ஆசை இருந்துச்சு சொர்க்கத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு இன்னைக்குதான் சொர்க்கத்தை பத்தி சொன்ன அதெல்லாம் புறகுள்ள விஷயம் இல்லையா அது யார் கண்டது அது யார் கண்டுபிடிச்சது என்றுதான் சொல்லுவான் சோதர்களே அவர் கேட்கிறார் யார சொல்லாம் என்ன சொர்க்கத்துல நுழை வைக்கிற ஒரு அமலை சொல்லித்தாங்க நம்பி அவங்க சொல்றாங்க தவற பார்த்து அலை த அமலும் இல்ல என்று சொல்றாங்க நபிசல்லு அலஹி வசூல் கணியமான சகோதரர்களே எனவேதான் காரணம் இல்லாமல் ரமலானுடைய காலத்துல ஒரு நோம்பு விடுறது யார் ஒரு நோம்ப ரமலா நமக்கு தந்திருக்க கூடிய அந்த அனுமதி இல்லாம ஒரு நோன்ப விட்டுட்டு அவர் விட்டு அந்த நோன்புக்காக காலம் பூராக நோம்பு பிடிச்சாலும் காரணம் இல்லாம காலம்ூரா அவர் நோன்பு பிடிச்சாலும் ரமலால் விட்ட ஒரு நோன்புடைய நன்மையை அவரால் அடைஞ்சு கொள்ளேயாதுன்றாங்க நபிசல்லு அலஹி வசலம் சிந்திச்சு பாருங்க சார் சகோதர்களே அப்படி இல்லாட்டி டிவிக்கு முன்னாலே இல்லாட்டி டாம் பலகையோட கேரம் போர்டோட எத்தனையோ இடங்கள்ல இந்த டாம் பலகையும் நோம்பு பிடிச்சோட நல்ல நல்ல பேச்சுக்களோட இப்படி இருந்தால்தான் இது ஒரு நீர் தொட்டியை போல ஒரு தண்ணீர் டேங்குக்கு தண்ணி வரக்கூடிய பல லைன் இருக்குது அந்த தங்கிக்கு தண்ணி வந்து சேரக்கூடிய பல லைன் பல லை தண்ணி வருது ஏதாவது ஒரு லைன்ல மோசமான தண்ணி வருகுது கெட்ட தண்ணி வருகுது குடிக்க இயலாத தண்ணி வருகுது அந்த தங்கிக்குன்னா தங்கியில எல்லாமே பழுதா போயிருக்கு தங்கி எல்லாமே பழுதா போயிருக்கும் சகோதரர்கள் இதே போலதான் எங்கட உள்ளம் ஒரு தங்கியை போல தங்கிக்கு எப்படி பல லைன்ல தண்ணி வருதோ சுத்தமான தண்ணி வந்தா அந்த தண்ணி சுத்தமாயிடுது ஒரு லைன்லயாவது கெட்ட தண்ணி வந்தா பாவி பாவனைக்கு அதாவது பாவிக்க முடியாத தண்ணி வந்தா அந்த தங்கியை கெட்டு போற மாதிரிதான் எங்கட உள்ளத்துக்கு எ உள்ளத்தை பிரகாசமாக்க கூடிய எங்களோட உள்ளத்துக்கு ஈமான எங்களோட உள்ளத்துக்கு தக்குவாக கொண்டு வரக்கூடிய லைன் பல லைன் இருக்கிறது ஒன்று கண் ஒன்று காது ஒன்று வாய் அடுத்தது உறுப்புக்கள் இதெல்ல சகோதரே கண்ணுக்கு எதிர்பார்க்கவே சகோதரர்கள் மோசமான பார்வ ஹராமான பார்வ இருக்குதே அனபர் சஹமும் மஸ்மூமும் மின் இблиஸ் லானஹுல்லாஹ் மன் தரக்கஹு கௌஃபன் லில்லாஹ் மன் தரக்கஹு கௌஃபன் லில்லாஹ் ஆத்தாஹுல்லாஹு ஈமானன் யஜிது ஹலாவதஹு ஃபீ கல்பி இந்த ஹதீஸ ஸலி சபாஹுவ ரபியல்லாஹ் சொல்றாங்க அனபர் பார்வ இருக்குதே கெட்ட பார்வ இச்சையினுடைய பார்வ இஸ்லாம் தடை செய்த பார்வ சகோதரர்களே சஹமும் மஸ்மூமும் மின் சைத்தானுடைய நஞ்சு பூசப்பட்ட அம்புகள் ஒரு அம்புண்டாங்க நபி நஞ்சு பூசப்பட்ட அம்பு அந்த காலத்தில் இன்ஜெக்ஷன் இல்ல சகோதரர்களே அப்ப ஒரு நஞ்சு இன்ஜெக்ஷன் எங்களை ஏற்றப்பட்டால் எப்படி உயிருக்கு ஆபத்தோ உடனே ரத்தத்தோட கலந்துரும் அம்பு எங்களை பட்டா ரத்தோட கலக்குது உடனே உயிர் ஆபத்தை ஏற்படுத்தது இதே போலதான் மோசமான உடனே ஈமானுடைய பிரகாசத்தை இல்லாமல் ஒரு சகமும் எனவே தரக்கூடிய சரியா தடை செய்த ஒரு பார்வை சகோதரர்களே யார் அல்லாவ பயந்து விடுறாரோ அல்லா இதற்கான அல்லா இதை பார்க்க கூடாது என்று சொல்லிருக்கிறான் யார் தவிர்ந்து கொள்றாரோ அல்லா அவருக்கு கொடுக்கிற கிப்ட் என்ன அந்த ஈமானுடைய சுவையை அவர் தன்னுடைய உள்ளத்திலே உணர்கிறார் நபி நமக்கு எல்லாம் பிரியாணியுடைய சுவை அவர் அந்த சுவையை உலகத்திலே உணர்வார் என்றார்கள் நபிசல்லு அலஹி வசலம் சகோதரர்களே ஈமானுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது ஈமானுக்கும் ஒரு இன்பம் அது என்ன மக்கள் சொல்றாங்களை தாங்க செய்ய மாட்டார் வறுமையா வீட்டுக்குள்ள பிரச்சனையா எந்த பிரச்சனை வந்தாலும் செய்ய மாட்டாங்க இதுதான் பேருக்கு இருக்குது இல்ல இமாண்ட டேஸ்ட் எங்களுக்கு இல்ல மாண்டேஸ்டை அடைஞ்சு கொள்றதுக்கான விஷயங்களை செய்வோம் இல்லை பார்வ மோசம் பேச்சு மோசம் கேட்கிறது மோசம் எந்த நேரமும் பாட்டும் அதுவும் இதுவும் இசையும் சகோதரர்களே நோம்பு அர்த்தமே இல்லை நோம்பு சாப்பிட்டால் சகோதரர்களே நோம்பு அர்த்தமே இல்லை என்ன உண்டு ஐந்து செயல்கள் பாவங்கள் நோம்பாலியுடைய நோம்பு அப்படியே பிரயோஜனம் அற்றதாக ஆக்கிடும் அதுல ஒன்று அண்ணீமா என்ன விஷயம் முதலாவது பொய் சொல்றது பொய் எப்போதும் கூடாது பொய் சொல்றது நோம்புல மட்டுமல்ல எப்போதுமே கூட நோம்பு பிடிச்சு கொண்டு போய் சொன்ன அந்த நோம்பு முறிஞ்சிடும் ஆனாக்கள் அதை தெளிவா சொல்ல என்ன சொல்றாங்க நோம்புடைய பலனை இல்லாமல் ஆக்கிடும் இல்ல அதே மாதிரி புறம் பேசுறது அநேக மாணவர்களுக்கு சகோதரர்களே அடுத்தவரை பற்றி பேசுறது ஒருவர் இல்லாத இடத்துல அவரை பற்றி பேசுறது பேசுங்களே சகோதரர்களே ஒருவர் இல்லாத இடத்துல ஒருவரை பற்றி கலைக்கிறது அது அவருடைய நலவோ அல்லது கெடுதியோ எங்களுக்கு பேச கணியமான சகோதரே இன்றைக்கு அதேமான அடுத்த அடுத்த இல்லாத இடத்தில் அவர மானத்தை போக்குறது இது இன்றைக்கு பழக்கமா வருகிறது சகோதரர்களே ஒருவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பேசுறது அருவருப்பான ஒரு பாவம் எப்படி தெளிவான அழகான ஒரு விளக்கம் தோழர்களே இருக்கிறேன் அல்லோடு சம்பந்தப்பட்ட குற்றங்களை தடை செய்திருக்கிறார் தொடர்பு ஒருவேளை அவரை அல்லா மன்னிக்கலாம் யாரை பற்றி பலாய் கழுவினாரோ யாருடைய குறைய சொன்னாரோ யாருடைய மானத்தை போக்கினாரோ அவர்கிட்ட போய் இவர் என்றார்கள் கை வச்சிட்டே அதனால அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்க முந்தி அவர் அவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும் யார பற்றி புறம் பேசினாரோ யாரை பற்றி யாருடைய குறைய நாலு பேருக்கு முன்னால சொன்னாரோ அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்டா சகாபா நபி அவங்க கேட்கிறாங்க சகாபாக்களே தோழர்களே இது ஜினாம கூட கூடிய ஒரு பாவம் இல்லையா அப்ப நோம்பு பிடிச்சு கூட நாங்க பேசினா அது சகோதரே பிரயோஜனத்தை இல்லாமல் ஆகிவிடும் மூன்றாவது தான் சகோதரர்களை அமல் செய்யறாங்க அதிகமான வாலிபர்களை பார்க்கிறோம் அவங்களை வேறொரு தொழில் கையில் சகோதரர்களே அந்த குப்பையை கொண்டு போய் பாவத்தில் இன்டர்நெட் முன்னேற்றம் நல்லதுக்கு சரி சகோதரர்களை காலத்தில் நல்ல விஷயத்தை பார்த்தா அல்லா இடத்துல கூலி இருக்குது அதே நேரத்தில் சகோதரர்களே அங்க பேஸ்புக் அங்க இன்டர்நெட்ல மோசமான கேள்வி மோசம் வளர போகுது சகோதரர்களே உள்ளத்துக்கு ஈமான் உணர்வை கொண்டு போற லைன் எல்லாமே மோசமா போச்சு தண்ணி தேங்கிக்கு ஒரு லைன் கட்டு போனாலே தண்ணி கட்டு போகுது இங்க கண்ணும் கட்டுப்போச்சு அவருடைய காதும் கட்டுப்போச்சு அவருடைய வாயும் கட்டுப்போச்சு எல்லாமே பாவச் செயல்கள் உள்ளத்துல ஈமான் இருக்குமா இதுதான் ஹதீஸ்ல வருகிறது வாயால பேசிய கெட்ட விஷயங்களால உள்ள மலக்கடை பிடிச்சி செய்ய உள்ள மலக்கடை இரும்பு துருப்பிடிக்கிறது போல உள்ளமும் துருப்பிடிக்குது உள்ளத்துடைய துரு என்ன பாவத்தால பாவம் செய்யதனால ஈமான் பிரகாசம் இல்லா போகுது சகோதரர்களே இந்த விஷயத்திலிருந்து நோம்பு பிடிக்கிறோம் டிவியை பாக்கிறாரு திறக்கிறாரு அங்க பாக்கிறது கேட்கறது எல்லாம் இவர் பசித்திருந்தது மட்டும்தான் அர்த்தம் இந்த நோன்பால நாங்க தக்குவாதாரிகளாக மாறணும்க்குவா எங்களோட வாழ்க்கையிலும் நிலச்சரிக்கணும் சகோதரர்களை நாங்கள் செய்யற அமல்கள் இவைகளை கொண்டு எங்க வாழ்க்கையில பறக்கத்துணும் அல்லா எங்களுக்கு சொர்க்கத்தை தரணும் இதற்காகத்தான் அல்லஹு தாலா நோம்ப தந்திருக்கிறான் அதனால ஆரம்ப காலம் சகோதரர்களை இப்பதான் காலமும் ஒரு பக்குவமான ஒரு காலமா ஒருவனோட சதக்காவோட ஜக்காத்தோட நல்ல விஷயங்களோட நல்ல அமல்களோட توبہ استغفار دعا اندھے کے انگلے امت اللہ قرنجی کھوٹو پو سمدھو ادھا کوٹنگو اللہ مسیبت ملا پوئیر اندھے کے انگلے کے پرچنے یا انگلے کے مسلیم اللہ دور کے پرچنے پوٹ رہاں گل ویٹو کلے پرچنے یا اللہ تک مرند دعا توبہ استغفار اللہ کاس فردتا لے سیئے لہذا وشیئے انگلے دعا استغفار لے وچھری کرے حدیث پویا هم من لزم الاستغ அது மனக்கவலை எத்தனையோர் அதாவது உள்ளத்தில் இருக்கிற க இஸ்துபாரால சகோதர்களே அதனால இஸ்தக்கு பார் அதிகமாக செய்யும் நினச்சுக்க மாட்டார் அவர் நினைம் இந்த மற்ற நபி அவர்கள் பழக்கினாங்க நாங்க சொல்லுகிறோம் என்ன சொல்லுகிறோம் பாவமா செஞ்சோம் அஸ்தோ அஸ்தோ மூன்று தடவை செய்வாங்க ஒரு பாவத்தை செஞ்சிட்ட அந்த பாவத்தை உடனே இல்லாமலாக்குறதுக்கு நீங்க செய்ய ஒரு பாவம் உங்களிட்ட உடனே ஒரு நல்லதான் செய்ய அந்த பாவம் அப்படியே டிலீட் ஆயிரு அப்படியே அழிஞ்சு போயிரும் சகோதரே எனவே கூட்டிக்கொள்ளுவோம் அல்லா எங்களது வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்துவார் அல்லா செல்ல ஜலாலு எந்த நோக்கத்துக்காக எங்களுக்கு ரமலானை தந்தாலோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாற்றி வைப்பானார் الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا على كل حال الحمد لله وفي نعمه وكافه مزيدا اللهم صل على محمد وعلى اله سجدنا محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها நாங்களோ பாவிகள் அதற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதே எங்களை நரகத்திலே போட்டு எரித்து விடாதே அந்த நரக நெருப்பை எங்களால் கொள்ள முடியாத யா அல்லாஹா எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குவாயா மௌத்துக்கு நாளை வர இருக்கிற அத்தனை கட்டணங்களையும் அத்தனை அத்தனை அல்லா கட்டங்களையும் எங்களுக்கு லேசாக்கி விடுவாயா கபரை சொர்க்கத்து பூங்காவாக ஆக்குவாயா சக்கராத்துடைய நிலைமையை நல்லதாக ஆக்குவாயா மௌத்துடைய நிலைமையை நல்லதாக ஆக்குவாயா உனக்கு பொருத்தமானதாக ஆக்குவாயா மகிழ்ச்சிகரமாக ஆக்குவாயா களிமாவோடு பாக்கியத்தை தருவாயா இழிவான நோய்களை தந்துவிடாது சப்பானிகளாக ஆக்குற நோய்களை தந்து விடாது பிறருடைய உதவி தேவைப்படுகிற நோய்களை தந்து விடாதே யாழ்லா எங்களுக்கு இருக்கிற நோய்களை குணப்படுத்துவாயா எங்களை ஆரோக்கியமாக வாழ சுகமும் நோயும் நஷ்டமும் எல்லாமே ஒன்னிடத்தில் இருந்து உருவாகிறது எங்களுடைய மனைவி மக்கள் மூலம் எங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயா கண் குளிர்ச்சியை தருவாயா யா ல்லா உன்னுடைய நல்லடியார்களாக சாலஹயங்களாக அவர்களை ஆக்கி விடுவாயா அவர்களுடைய எதிர்காலத்தை சிறந்ததாக ஆக்குவாயா எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களை நினைத்து ஆட்சேகிற பிள்ளைகளா பிள்ளைகளை ஆக்குவாயா யால்லா எங்களுடைய பெற்றோர்கள் அது பாவங்களை மன்னிப்பாயா அவர்கள் யாரெல்லாம் கபருக்கு சென்று விட்டார்களோ அவர்களுடைய மன்னரைகளை கபறுகளை சொர்க்கத்து பூங்காவாக ஆக்குவாயா நல்லவர்கள் சாலுகீன்களோடு அவர்களை சேர்த்து விடுவாயா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யா எங்களுடைய பெற்றோருக்கு யாள்லா நல்ல வாழ்க்கையை கொடுப்பாயா ஆவியத்தை கொடுப்பாயா யான்லா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயா ரொம்ப இந்த நாட்டில் சந்தோஷமாக வாழ வை எங்களை கண்ணியமாக வாழ வைப்பாயா இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுடைய சூழ்ச்சிகளை விடுவாயா நீ அகற்றி விடுவாய் அவர்களுக்கு எங்களுடைய மஸிதிகளையும் முஸ்லீம்களையும் பள்ளி வாயல்களையும் இந்த நாட்டிலே பாதுகாப்பாயா சந்தோஷமாக வாழ வைப்பாயா எங்கள் மீது இஸ்லாத்தினுடைய விரோதிகளை சாட்டி விடாதயா அவர்களுக்கு போதுமானவன் ரப்பே அவர்களுக்கு நீ ஏ போதுமானவன் வாக்களை ஏற்றுக்கொள்வாயா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயா நல்ல அம்மல்களில் எங்களை ஈடுபடுத்துவாயா وسلام على المرسلين الحمد لله ربا